தமிழ் என்னும் சொல்லுக்கு இட்ட உரை அறிமுகம் வல்லப்பெருமானார் சென்னையில் உறைந்த காலத்தில் சங்கராசாரிய சுவாமிகளுடன் அளவலாவ நேரிட்ட போது அச்சுவாமிகள் சமஸ்கிருதமே மாதபாஷை என கூறி சமஸ்கிருதத்தை சிறப்பித்து பேசினார்கள் அப்படியாயின் தமிழ் பித்ருபாஷை என பெருமானார் அருளினார் தமிழின் ஞான சிறப்பை விலக்கி பெருமானார் செய்த உரை உண்மை விளக்கம் அல்லது சித்தாந்த தீபிகை என்னும் திங்களிதழில் இருபத்து ஒன்று எட்டு ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஏழில் தமிழ் ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகளால் எழுதப்பட்டது என்னும் தலைப்போடு முதன் முதலாக அச்சாயிற்று இப்பகுதியை ஒளிவடிவாக தந்துள்ளோம் இதனை அன்பர்கள் கேட்டு பயன்பெறுக நன்றி தமிழ் என்னும் சொல்லுக்கு இட்ட உரை திருச்சிற்றம்பலம் தமிழ் என்பது இத்தண்ண அவண்ண இம்மண்ண ஈ அண்ண எழண்ண என்னும் ஐந்து அழகு நிலையுடைத்து இத்தண்ண இம்மண்ண எழண்ணா ஜட சிக்கலை ஆவண்ணா இ அண்ணா சித்தலை அகண்டாக்கார சித்தை விளக்கும் ஓங்கார பஞ்சாக்கரத்துள் பதிநிலை அக்கரமாம் இ அண்ணா பதியை விட்டு நீங்காத சித்தை விளக்கும் வியவகாரத்தால் அனந்தாகார வியஷ்டிபேதங்காட்டும் ஜீவ சித்தளை அக்கறமாம் பதி இழண்ண பதினைந்தாவது இயற்கை உண்மை சிறப்பியல் அக்கரமாம் ஐந்தலகு நிலையும் உபயகலை நிலையும் மூன்று மெய்நிலையும் அமைந்துள்ளதும் சம்புபக்ஷத்தாரால் அனாதியாய் சுத்த சித்தாந்த ஆரிஷ ரீதிப்படி கடவுள் அருளானையால் கற்பிக்கப்பட்டதும் எப்பாஷைகளுக்கும் பிதூர்பாஷை என்று ஆன்றோர்களால் கொண்டாடப்பட்டதும் இனிமை என்று நிறுத்தம் சித்திக்க பெற்றுள்ளதுமான தமிழ் என்னும் இயற்கை உண்மை சிறப்பிகள் மொழிக்கு சுத்த சித்தாந்த பதவுரை இத்தன்ன தத்வரூபாதி சிவபோகாந்தமான தசகாரிய இயற்கை உண்மை கட்டளை நிலையில் முன் அலகு நிலைப்பொருள் கூறியவிடத்து குறித்த ஏழாவது நிலையாகிய இத்தன்ன என்பது சிவரூப இயற்கை உண்மை கட்டளையாம் ஆவண்ணா அகண்டாகார சித்கலாரூபோங்காரத்து உட்பொருள் பிரதம இலக்கிய வியக்தி அக்கரம் பன்னீருயிர் நிலையில் தலையாய முதல் அக்கரமாதலில் அதுவே பிரமாதி பரசிவாந்த நவநிலைக்கும் அநாதி ஆதி காரணமாயுள்ள இயற்கை உண்மை பரிபூரண பொருள் இலக்காம் எனவே சிவரூபமாகும் தகராகாசத்தில் சுத்த சிவமாகும் அருஜோதி இணைந்துள்ள பூரணானந்த ஸ்வரூப பரபதி வியக்தமாயிற்று இம்மண்ண சங்கார பிரணவமாகிய மகாரம் முக்தான்மாக்களுக்கு ஒளிவண்ண சதானந்தமாயும் பெத்தான்மாக்களுக்கு இருள்வண்ண மலரூபமாயும் இருந்து கற்பாந்த பிரளய முடிவின் சிருஷ்டி திதியாதிகளில் சிதான்ம சக்தியாகிய ஜீவனுக்கு அதிகரணமாகவும் முற்குறித்த பத்தாவது நிலையமாகிய ஆன்மாதாரமாகியும் உள்ளது என பொருளாம் ஈ என்ன பன்னீருயிர் நிலைகளில் மூன்றாம் நிலை உயிராகிய இகாரம் திரிகலா ஆன்மவருக்கத்தில் அப்பறமாகிய சகலாகலரையும் பரமாகிய பிரளயாகலரையும் கீழ்ப்படுத்தி அவ்விரு கூட்டத்தாருக்கும் மேற்பட்டு நின்ற சுத்த விஞ்ஞான கலராகிய சிதாத்மாக்களை சுட்டுகின்றதாம் எனவே ஆதார ஆதேய கூட்டுறவால் என்றும் தோன்றி விளங்கும் சிதான்ம வர்க்கங்கள் பரபதி லட்சியமாகிய பூரணானந்தத்திற்கு அனுபவிகளாக உரியவர்கள் என குறிக்கொள்ளல் வேண்டும் ஏழண்ணா இந்த சிறப்பியல் அக்கரம் பதினெண் மேய்களில் பக் முடிவின் எண் குறிப்பில் நின்று சிவயோக பூமியாகிய பரதகண்டத்தில் பௌராணிக தத்துவத்தால் குறிக்கப்பட்ட ஐம்பத்தாறு தேசங்களுல் சுதேசம் தவிர மற்ற 55 தேச பாஷைகளிலும் இல்லாததாயும் பதினெண் நிலமாக குறிக்கப்பட்ட செந்தமிழ் கொடுந்தமிழ் என்னும் இருமைக்கும் ஒற்றுமை உரிமையாயும் முத்துறை தமிழுக்குள் முதன்மை துறையானதும் ரிக் யஜுர் சாமம் என்னும் சமஸ்கிருத வேதத்திரய பொருள் அனுபவத்தை எளிதில் கற்றுணர்ந்து தெளிந்து அனுபவித்தற்கு பரமேசுரனது திருவருளை பஞ்சாட்சர முத்தொழிற்காரியமான பஞ்சதசாக்கரியால் பிரத்ய அனுபவம் சித்திக்க செய்யும் நிலையமானதும் ஸ்ரீ மாணிக்கவாசகர் சம்பந்தர் நாவரையர் சுந்தரர் திருமூலர் முதலிய மகாபுருஷர்களால் சாத்திர தோத்திரங்களாக அருளிச்செய்யப்பட்டிருக்கும் திருவாசகம் தேவாரம் திருமந்திரம் என்னும் பரமார்த்த ரகசியங்களை உடையதும் பல நாள் நைஷ்டிக அதிகரணம் பூண்டு போதகாசிரியர் சந்நிதியில் தாழ்ந்து சகவாடிகளோடு சூழ்ந்து சுர ஒளிபேதங்களை தேர்ந்து உழைப்படுத்து ஓதினாலும் பாடமாவதற்கு அருமையாயும் பாடமானாலும் பாஷியம் வியாக்கியானம் டீக்கா தூக்கா டிப்பணி முதலிய உரைகோல் கருவிகளை பொருள்கொள்ள தேட வேண்டியதாயும் அவ்வவைகளையும் தேடி கைவறினும் அக்கருவிகளால் போதகம் பெற வேண்டியதற்கு பாஷியக்காரர்கள் வியாக்கியான கர்த்தர்கள் டீக்கா வல்லவர்கள் தூக்கா சூசகர்கள் முதலிய போதக உப போதக ஆச்சாரியர்கள் கிட்டுவது அருமையில் அருமையாயுமிருக்கிற ஆரியம் மகாராட்டிரம் ஆந்திரம் என்ற பற்பல பாஷைகளைப் போலாகாமல் பெரும்பாலும் கற்பதற்கு என்னளவு சுருக்கமாயும் ஒலி லேசாயும் கூட்டென்னும் சந்தி அதி சுலபமாயும் எழுதவும் கவி செய்யவும் மிக நேர்மையாயும் அக்ஷர ஆரவாரம் சொல் ஆடம்பரம் முதலிய பெண்மை அலங்காரமின்றி எப்பாஷையின் சந்தசுகளையும் தன் பாஷையுள் அடக்கி ஆளுகையால் ஆண் தன்மையை பொருந்தியதுமான தற்பாஷைக்கே அமைவுற்ற இழண்ண இரு அண்ணண்ணா இன்னண்ணா என்னும் முடி நடு அடி சிறப்பியல் அக்கரங்களில் முடிநிலை இன்பானுபவ சுத்த மோனாதீதத்தை சுட்டறச் சுட்டும் இயற்கை உண்மை தனித்தலைமை பெருமை சிறப்பியல் ஒளியாம் உரைகூறிப்போந்த சுத்த சித்தாந்த ஆரிடரீதி முப்பத உரைப்பொழிப்பு மருளியற்கை மல இருளை பரிபாக சக்தியால் அருள் ஒளியாக்கி அதற்கு உள்ளீடான சிதாத்ம சிற்கலாசக்தி என்னும் சுத்த ஆன்மாவானது தகர ககன நடன அருப்பெருஞ்சோதி என்னும் சுத்த சிவானந்த பூரணத்தை சுத்த மோனாதீதவியலால் அனுபவிக்கும் இயற்கை உண்மையே தமிழ் என்னும் சொற்பொருள் சுட்டினவாறு காண்க இதன் கருத்து யாதெனில் தமிழ் பாஷையே அதி சுலபமாக சுத்த சிவானுபூதியை கொடுக்கும் என்பதாம் திருச்சிற்றம்பலம் தமிழ் என்னும் சொல்லுக்கு இட்ட உரை முற்றிற்று